ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமேப்போசி மரமோ மதமர் குறன் சிமியசி பகவான் அர்ஜுனனுக்கு பக்தியினுடைய படிநிலைகளெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் நிர்குண பக்தி பண்ண முடியலேன்னா விஸ்வரூபக்தி பண்ணு விஸ்வரூபக்தி பண்ண முடியலேன்னு சொன்னால் ஏகரூபக்தி பண்ணு ஏகரூபக்தி கூட பண்ண முடியலேன்னு சொன்னால் கர்மயோகம் பண்ணுன்னு இங்கே சொல்கிறார் இந்த பக்திங்கிற சொல்லுக்கு நான் பொருள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பிறகு நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன் ஆக மோக்ஷத்துக்கு சாதனம் நிர்குண பக்தி பக்தின்னா உபாசனை உபாசனைன்னா ஈஸ்வர சம்பந்தமுடைய சாதனம் அந்த ஈஸ்வர சம்பந்தமுடைய சாதனத்துக்கு பக்திங்கிற ஒரு குணம் வேணும் ஸ்ரத்தா பக்திங்கிற ஒரு குணம் வேல்யூ வேணும் ஆக எல்லா சாதனங்களுக்குமே ஸ்ரத்தா பக்திங்கிற குணம் ரொம்ப அவசியம் நிர்குண பக்திங்கிறது இந்த இடத்துல நிர்குண உபாசனை அது ஞான யோக சாதனம்தான் ஸ்ரவண மரண நிதித்தியாசன ரூபமானது அது முடியலன்னா விஸ்வரூப தியானம் மனசுக்குள்ளே பண்ணுறது வெளிலேயும் விவகாரத்துலேயும் அந்த ஆட்டிடியூடை அந்த பாவனையை பாதுகாக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏக்கரூப தியானம் பகவானை உள்ளே பண்ணுறது இல்லாட்டி பூஜை பண்ணுறதுன்னு பார்த்தோம் நாம் பிரதானமாக ஏக்கரூபத்தை தியானம் பண்ணுறது எடுத்துக்கணும் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஏகரூபத்தியானம் பண்ண முடியலேன்னு சொன்ன உனக்கு விதிச்சிருக்கிற கடமைகளை மாத்திரம் விடாம செய்யிறார் அபியாசே அப்பி அசமர்த்தகா அசிச்சேத் அத்தங்கிறத சேர்த்துக்கணும் மேலும் அபியாசே அப்பி அதாவது ஏக்கரூப தியானம் பண்ணுற விஷயத்திலும் கூட அசமர்த்தகா சக்தி இல்லைனால முடியல அசிச்சேத் என்று நினைப்பாயே மத்கர்ம பரமோபவ என் பொருட்டு கர்மங்களையெல்லாம் பண்ணு பகவானை எனக்கு தியானம் பண்ண முடியல அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி பகவானுக்கு கர்மாக்களை பண்ணு நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணு அதை விடாமல் பண்ணு சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை விடாதே அப்பப்போ வீட்டில் நடக்கக்கூடிய திருமணம் முதலான நைமித்திக கர்மங்களையும் ஒழுங்காக பண்ணு நித்திய கர்மங்களை பண்ணினாலே ஏகரூப தியானம் பண்றதுக்கான பக்குவம் வரும் பிறகு விஸ்வரூப தியானம் பண்றதுக்கான பக்குவம் வரும் அதனுடைய பிரயோஜனமாக நிர்குண உபாசனை பண்றதுக்கான பக்குவம் நமக்கு வந்துடும் ஆகவே அபியாசத்திலையும் உனக்கு ஏகரூப தியானத்திலையும் சாமர்த்தியம் இல்லை சக்தி இல்லை என்று சொன்னால் ஈஸ்வரார்த்தம் ஈஸ்வரனை முன்னிட்டு நித்திய நியமித்திக்க கர்மங்களை பண்ணு நாம் வந்து ஈஸ்வரத்துல அன்பை வளர்க்கறதுக்காக பரமேஸ்வர பிரீத்தியார்த்தம்னா ஜீவனாகிய நான் ஈஸ்வரனிடத்தில் அன்பை வளர்க்கறதுக்காக நித்திய கர்மங்களை அவருடைய கட்டளைப்படி ஆக்ஞப்படி நான் பொறுப்பாக செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்வாயாக லௌகிக கர்மங்களை பற்றி இங்கே சொல்லலை லௌகிக கர்மங்கள்லாம் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுறோம் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு சில உலகியல் காரியங்களை பண்ணணும் அது எதுக்காக பண்ணிக்கிறோம்னா நித்திய நைமித்திய கர்மத்தை பண்ணுறதுக்காகத்தான் நித்திய நியமித்து கர்மத்தை பண்ணுறதுக்காக ஈஸ்வரன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் அதை நாம் பண்ணி ஆகணும் மதர்த்தமபி கருமாணி குருவன்னு என் கர்மத்தை செய்தாலும் ஈஸ்வரனுடைய கட்டளை ஈஸ்வரனுடைய ஆணை அவருடைய தொழிலாளி நான் அப்படிங்கிற அந்த பாவனையோடு செய்தால் சித்தி அவாப்சியசி சித்தியை நீ அடைவாய் சித்தினா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏகரூபத்தியானம் விஸ்வரூபத்தியானம் நிர்குண உபாசனை மறக்கவே கூடாது நாலாவது படிய சொல்லுகிறது மேல்படியிலிருந்து கீழ இறங்கி வருகிறது இதுக்கு அடுத்தது ஒரு படி சொல்ல போகிறார் அந்த படியை பத்தின ஸ்லோகத்தை நாளைக்கு படிப்போம் அபி கர்மாணி